எனவே கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ திரும்பிக் கொள்ளுங்கள் இதை அபு அய்யூபில்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் குறிப்பு மேற்கூறப்பட்ட ஹதீஸ் கிப்லா தெற்கு வடக்காக அமைந்த மதீனா யமன் சிரியா போன்ற நாடுகளில் வாழும் மக்களுக்கே பொருந்தும்